வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் தக்ஷகாண்டம் தாலை செய்டலாம் அன்று முன்னாகவே அளப்பில் காலமாவொன்றும் அவ்வேள்வியில் ஒம்புகின்றர் துன்றிய முனிவரும் சுரரும் பார்த்தனில் முன்றிகள் அந்த முதலினோர்களும் ஓர்ந்தனன் அன்னதை ஊழிந்தீ நெறி சார்ந்திடுதக்கன் ஓர்வைகள் தன்முனன் சேர்ந்திடும் இமையவர் திறத்தை நோக்கியே ஈர்ந்திடுத்தியதொன்று இயம்புகின்றனன் எடுத்திடு சுருதியின் இயற்கை முற்றூற வடித்திடுதேவிர்காள் வரம்பு இல் காலமாடுத்திடும் வேள்வியது ஆற்றல் இன்றியே விடுத்தது என் அனையது விளம்புவீரென்றான் எய்யாது வெய்ய வினையீட்டு தக்கனிவை செப்பலோடும் இமையோர் மெய்யாரணத்தன் முதல் நாள் இயற்று வேள்வி களத்தில் அவிவோன் ஐயா நனத்தற்பிய அதனாலும் நந்தியடிகள் பொய்யாத சாப யாங்கள் புரியாது இருத்தும் எனவே அந்நாளில் ஈசன் விடுகின்ற நந்தி அறைகின்ற சாபம் அதனுக்கு அஞ்சி மக வேள்வி தன்னில் யாதும் செய்யாது திருவீர் முன்னாக யானோர் பெருமா பெருமாமகத்தை முறை செய்வன் முற்றியிடுமேல் பின்னாக நீ விற்புரிமின்கள் என்று பீடில் அவன் புகழவே நீ முன்னோர் வேள்வி புரிகின்ற தைய நெறியின்றிசைப்பவரை போமின்கள் யாரும் எனவே புகன்று புரிதோறுமேவிமிகவும் ஏமங் கொல்ஷின் தெயுளத்தக்கன் ஊழின் இயல் பாலதற்பின் ஒரு நாள் ஓமம் செய்வேள் விபுரிவான் விரும்பி உள்ளத்தில் உன்னி முயல்வான் தொட்டாமனு தொல்மயனைத் தனாது சுதரென்ன முன்னம் உதவி கட்டாமரைக்குள் விதி போல நல்கு கலை கற்றுளானை விழியா முட்டாத வேள்வியது ஒன்று செய்வன் முனிவோர்கள் தேவர் உரைவான் எட்டாத எல்லை தனில் இன்று ஓர் சாலை இயல்பால் விதித்தியனவே இனிதனையிறியே ஏகி கங்கயம் புனல் நதியதன் ஒரு புடையதாகிய கனகலம் என்பது ஓர்கவின் கொள்வை பிடைவினை புரி கம் இயன் விதித்தல் மேயினான் பத்து நூறு யோசனை பரப்பும் நீளமும் கொத்திடும் வகையதா ஒல்லை நாடியே பித்தகவன்மையால் வேள்விக்கு ஓரண் அத்தகு பொழுதினில் அமைத்து நல்கினான் நாற்றிசை மறுங்கினும் நான்கு கோபுரம் வீற்று வீற்று உதவியவியன் கொள்நொச்சியில் ஏற்றிடுஞாயில்களியற்றியதை ஆற்றலை உடையதோர் அரணம் ஆக்கினான் உள்ளுர் அணங்கினர் உரைதற்கு ஓரிடை தெளிதின் நல்கிய தேவர் தம்மொடு வள்ளுரை வேல்கணார் மறுவியாடுவான் புள்ளுரை வாவியும் பொழிலும் ஆக்கினான் அப்பரிசு அமைத்து மேல் அமரர் வேதியர் எப்பரிசனரும் வந்து ஈண்டி வெகின துய்ப்பதற்கு ஒத்திடு சுவைக்குள் தீம்பதம் வைப்பதுவோர் இருக்கையும் மரபில் தந்தனன் அந்தராதியோர் அமரர் யாவரும் வந்துண வருந்துவான் வரம்பில் சாலைகள் இந்திர உலகனை இமைப்பில் ஈந்தனன் முந்தையின் மகவிதி முழுதும் நாடினான் விருந்தினர் பெற்றிட விரைமென் பாலிதம் நரந்தமுடு ஆறம் வீணரை கொள்மான் மதம் அருந்து உருவெள்ளான பாகுவை இருந்திடுசாலையும் இயற்றினான ரூ ஆன பல்வகையுடை ஆடை செய்ய பூண் மேனதொர் அம்பனின் வியன்கொள்குப்பைகள் ஏனைய வெறுக்கைகள் மணிகள் யாவையும் தானமதியற்றிடத்தானம் நல்கினான் கடிகழு சததளக் கமல மேலுரை அடிகள் தன் நகர்கொள்ளென்று ஐயம் ிட நடை தருவேள்விசை நலங்கொள் இடையுற அமைத்தனன் யாரும் போற்றவே நூரியனும் யோசனை நுவலும் எல்லையின் மாரகள் சாலையின் வன்னி சேர்தர, கூறிய மூவகை குண்டம் வேதிகை வேறுள பரிசெலாம் விதித்தல் செய்தனன் மேலுடு கீழ்ப்புடை வெறுக்கையின் விசைக்கோலனல் மணிகளால் குயிற்று வாவியும் சோலையும் பறவையும் தோமில் தேவரும் போலிய ஓவியம் புனைந்திட்டரூ புண்டரீகாசனம் பொருந்து நான் முகன் தந்துளவோன் இவர் தமக்கு இருக்கையும் எண் திசைவானருக்கு இயல் இருக்கையும் அண்டருக்கு இருக்கையும் அருளல் செய்து மேல் தொக்குரு முனிவரர் தொல்லை வேதியர் ஒக்களின் மேயினர் உரை இருக்கையும் தக்கனுக்கு இருக்கையும் சமைத்து நல்கினான் வை குரு தவிசின் நூல் மரபின் தக்கனை வணங்கினின் சாலை முற்றிய புக்கனை காண்க புனைவன் செப்பலும் அக்கணம் அது தெரிந்து அளவிலாது அரமிக்கணன் மகிழ்ந்தனன் விம்மிதத்தினான் மலத்தமர் புனிதன் கான்முளை பாங்கரின் முனிவரில் பலரை கூவியே தீங்கல் மா மகம் செய்ய நூன் முறையாங்க நம் பலித்தனன் அவர்களு சமிதைகள் சாகை தன்னடை பரிதிகள் மதலை நான் பரப்பை பல்பசு அரணினல் முதிரைகள் ஆதி விதர்க்கு உரியன உய்த்ரி என்று ஒல்லையேவினான் ஆனொடுநிதிகளை மணியை ஐந்தருக்கு ஆனினை அழைத்து நம் மகத்தைக் காணிய மாநிலத்து அந்தனர் வருவர் உண்டியும் ஏனைய பொருள்களும் யூம் என்று ஓதினான் நல்விடை கொண்டு போயின் அவையிலான் முதல் பல்வகை அவையெல்லாம் படர்ந்து வீற்று வீற்று ஒல்வதோரிடம் தோறும் உற்ற ஆகீடை செல்வது ஓர் பொருள் எலாம் சிறப்பின் நல்கவே தனது கிளைஞராய்த் முனிவரர் தங்களின் முப்பதாயிரர் துணியறுவோர் தமைச்சொன்றியேனவை அனைவரும் விருப்புறித்திரென்றனன் மற்றும் அவர்க்கு இருதிறமா தவத்தரை உற்றனர் யாவரும் உண்டி அன்றியே சொற்றனையாவையும் தொலைவு இன்றி ஈமன நல் தவத்து அயன் மகன் நயப்புற்றேவினான் தீதினை நன்றி என தெளியும் நான் முகன் காதலன் ஓர் மகம் கடித ஏற்றுவான் வேதியர் விண்ணவர் யாரும் ஏவுவான் தூதரை நோக்கியே இணைய சொல்லுவான் நக்கனை அல்லது ஓர் நாகர்த்தங்களை மிக்குறு முனிவரை வேதமாந்தரை திக் கொடுவான் புவியாண்டும் சென்று போய் உய்குதிர உரைத்து தூண்டினான் முந்தரவரித்திடும் முனிவரவ் தந்தனர் மகம் செய்யத்தகுவையும் வந்தன நோக்கியே மரபில் உய்திரென்று எந்தை தன்னருளா வரி திடுபான்மையின் வழாது போற்றிடும் இருத்தினர் தமிழ் பலர் யாகசாலையுல் திருத்திய வேதி வாய்சல் பண்டமும் நிறைத்தனர் பரப்பையும் நிலையில் சேத்தினார் அசை வேதியின் அணித்தின் ஓரிடை வசை தவிர் மதலைகள் மரபின் நாட்டுபு பசுநிறையாத்தனர் பாசம் கொண்டு பின் பூசையும் இயல் நிகழும் நடும்லமிலக்கன் நல்கும்ண்டு போயன் பெரும் தூதர் தம்மில் புடவியின் மறையோர்க்கெல்லாம் புகன்றனர் சிலவர் வெய்யோன் உடுபதி நாள் கோள் முன்னர் உரைத்தனர் சிலவரன்றே காவலர் ஆகி வைகும் கந்தருவத்தர் ஆவது ஓர் திறத்தோர்க்கு எல்லாம் அறைந்தனர் சிலவராசை மேவிய கடவுளோர்க்கும் விளம்பினர் சிலவர் முப்பால் தேவர்கள் யாரும் கேட்பச் செப்பினர் சிலவர் என்றே விண்ணக முதல்வனுக்கு விளம்பினர் சிலவர் ஆண்டு நன்னிய தேவர்க்கெல்லாம் நவின்றனர் சிலவர் மேலே புண்ணிய முனிவரற்குப் புகன்றனர்ந்தனர்ல்லை மன்றன்மா நகர தேதி கோனகர் வாயில் நன்னி குறுகினர் காப்போர் உயிப்ப மே காதலோடும் விரைந்தவற்றாழ்ந்து நின்சே ஆனவன் வேள்விக்கேக அடிகள் என்றுத்தார் சில்லோர் மேனகு சுழர்சை தூய விண்டுலகதனை நண்ணி மா நிறைகின்ற கோயில் மணிக்கடை முன்னர் எய்தி சேனயம் தலைவன் உய்பச் சீதர்பணிந்து வேள்வி பான்மயதி எம்பியந்தை வருகனப் பகர்ந்தார் சில்லோர் மற்ற அதுபொழுது தன்னில் மாயவன் எழுந்து மார்பு உற்றிடு திருவும் பாறும் உடன் வர உவணர்கோமான் பொன் தடம் தோள் மேல் கொண்டு போர்ப்படை காப்பத் தன் வாழ் பெற்றனர் சூழத்தானை பெரும் தகை பரவச் சென்றான் செல்லலும் அதனை நாடி திசை முகக்கடவுள்ளம் கண் கொல்லையில் எழுந்து முப்பால் ஒன் தொடி மாதரோடும் அல்லியம் கமலம் நீங்கி அன்னமேல் கொண்டுமைந்தர் எல்லையில் முனிவர் யாரும் ஏத்தினர் சூழப் போந்தான் மாலொடுபிரமன் ஏன் வருதலும் மகவான் என்போன் வேலொடுவில்லும் வாழும் விண்ணவர் ஏந்திச் சூழ நாள் இரு மறுப்பு வெள்ளை நாகமது உயர்த்து தங்கள் பால் உரை குறவரோடு பாகமார் வெறுப்பில் வந்தான் ஆயவன்புறத்தில் வைகும் அரம்பையே முதலா உள்ள மார்கள் யாரும் தேவரோடு அகன்றார் எங்கள் நாயகன் போந்தான் என்றே நலமிகு சசியன்பாளும் தூயதோர் மானத்து ஏறித் தோகையற் காப்ப சென்றாள் என் திசைக்காவலோரும் ஏரியிரு திரத்தரான அண்டரும் முடுக்கள் தாமும் ஆரிடத்தொகை உளோறும் வண்டு உளர்க்குமுதம் போற்றும் மதியமும் ஏனைக் கோளும் விண் தொடர் இயக்கர் சித்தர் விஞ்ஞயர் பிறரும் போந்தார் சேனிடை மதியனோடு சரிதரும் உடுக்கல்லான வான்னுதல் மகளிர் வனை கலன் நிலவு பொன் தோல் வாசவன் முதலாவுள்ள இணையரும் பிறரும் எல்லாம் இருவர் தம் மறுங்கும் ஏண்டி கனகலவனத்தில் செய்த கடிமக்சாலை எய்த முனிவரோரோடும் தக்கன் முன் எதிர்கொண்டு நின்றான் எதிர்கொடு மகிழ்ந்து மேலாம் இருவர் தங்களையும் அங்கண் முதிர் தரு காதலோடு முறை முறை தழுவிவானோர் பதிமுதலோரை நோக்கி பதிவு செய்து இணையர் தம்மை கதும் எனக் கொண்டு வேள்வி கடிமையை புக்கான் மாலயன் தன்னை முன்னர்மணி தவி சிறுத்திவான மேலுரை மகவானாதி விண்ணவர் முனிவர் யார்க்கும் ஏலுரு தவிசு நல்கி இடைப்பட இருந்தான் தக்கன் காலுரு கடலாமென்ன கடவுள் மாமரைகள் ஹார்ப்ப அல்லியம் கமலமாதும் மாதும் அம்புவி மகளும் வேதா புல்லிய தெரிவை மாறும் பொருவிழா உடுவினோரும் சொல்லரும் சசியும் ஏனைச் சூரினர் வேத வல்லிதன் இருக்கை நண்ணி மரபின் வீற்றிருந்தார் மன்னோ மாமலர்கடவுள் மைந்தன் மகத்தினை நாடியாரும் காமுறும் உண்டிமாந்திக் என மீடும் என்றே ோர் தாம் உும்முனிவரும் போந்து விண்ணோர் தாம் ஒரு அவையை நன்னித் தகவினால் சார்தலோடும் அழைத்திடப் போன தூதர் அனைவரும் போந்து தக்கன் கடல் துணை வணங்கி நிற்ப கருணை செய்து அவரை நோக்கி விழுத்தகு தவத்தீர் நீவிர் விழித்தனர் தமிழ் உராது பிழைத்தனர் உளரோ உண்டேல் அகத்தியன் சனகன் முன்னோர் அத்திரி வசிட்டன் என்பான் சகத்துயர் பிறகு மேலாம் ததி சிவன் சாபத்தியோன் பகை திடுப்புலத்தை வென்ற பராசரன் இணையபாலார் மகத்தினைகளாயிண்டு வருகிற போலும் என்றார் மற்றது புகழலோடும் மலரையன் புதல்வன் கேளா இற்று இது செய்தார் யாரே முனிவரில் இனையர் தாமோ நெற்றியம் கண்ணினார்க்கும் நேயம் அது உடையர் என்னா செற்றமுடு உயிர் துணக்கான் தேவர்கள் யாரும் உட்க